प्रपन्न तोत्र वेत्रैक कृष्णाय ிாத்தய தோத்திர வேத்தைக்காணையா கிருஷ்ணா கீத்தமே நமச்சவிஜன் மாம் भगवान श्री कृष्णर புண்ணியசாலிகளாகிய நாலு வகையான மக்கள் என்னை பூஜிக்கிறார்கள் ஹே அர்ஜுனா சுக்ருத்தினா ஜனாக சதுர்விதாக ஜனாக மாம் பஜந்தே நாலு வகையானவர்களுக்கு பேர் சொல்ற முதல்ல ஆர்த்தா ஆர்த்த பக்தன் ஆர்த்தகாங்கிறதுக்கு துக்கப்படுறவன் அர்த்தம் துக்கப்படுற காலத்தில் பண்ற வழிபாடு பக்தி அப்புறம் அடுத்தது அர்த்தார்த்தி அர்த்தார்த்தின்னு சொன்னால் பொருளை விரும்புகிறவன் கடவுளை பூஜை பண்ணினா உனக்கு கடவுள் நிறைய கொடுப்பார் வெங்கடாஜலபதியை பூஜை பண்ணால் உனக்கு வாழ்க்கையில் நிறைய செல்வம் வரும் அல்லது புகழ் வரும் ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல வியாபாரத்தில் உயர்ந்த நிலைக்கு போவே நல்ல பதவி கிடைக்கும் அதுக்காக வேண்டிதான் நிறைய வழிபடுகிறார்கள் ஆக அர்த்தார்த்தி பக்தன் அர்த்தம்னா பொருள் அர்த்தினா விரும்புகிறது பொருளை விரும்பி கடவுளை வழிபடுறது இவனுக்கு துக்கம் இல்லை ஆனால் இருக்கிறதுல திருப்தி இல்லை இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் இன்னும் வளரணும் வளரணும்னு சொல்லி செல்வத்தையும் உறவுகளுக்காகவும் இவன் கடவுளை வழிபடுறவன் மூணாவது பக்தன் ஜிக்னாசு பக்தன் ஜிக்னாசுன்னா கடவுளை பற்றின உண்மை தெரியணும்னு நினைச்சு கடவுளில் வழிபடுறான் முதல்ல இருக்கிறவன் கடவுளை ஒரு சாதனமாக வச்சிருக்கான் கடவுள் என் வாழ்க்கையில துன்பத்தை போக்குறதுக்கு ஒரு கருவியா இருக்கார் எத்தனையோ கருவிகள் இருக்குது அதில் கடவுளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த பக்திக்கு பேர் சாதன பக்தின்னு பேர் கடவுள் ஒரு சாதனம் எனக்கு சாத்தியம் என்னதுன்னா என் துக்கம் போகணும் அர்த்தார்த்தி பக்தன் வந்து எப்படின்னு கடவுள் சாதனமாக வச்சு அவர்கிட்ட பொருளை வாங்கணும் பதவியை வாங்கணும் ஆக அதை கடவுள் அதை ஒரு மீடியாவாக வச்சுன்னு இருக்கான் பரவாயில்ல இவன் கொஞ்சம் புண்ணியம் பண்ணுறதுனால நமக்கு மேலே ஒரு சக்தி கடவுள் இருக்குதுன்னு நம்புறதே பெரிய விஷயம் அதனால அந்த கடவுள் மூலமாக அவனுக்கு கிடைக்கவும் செய்கிறது இந்த நம்பிக்கை நம்பினார் கெடுவதில்லைன்னு சொன்னதுனால இதை திருமூகன் பகவான் சில இடங்களில் விளக்கமாக சொல்ல போகிறார் இந்த ஜிக்னாசு என்ன கேட்குறான் எனக்கு துக்கம் போகிறத பற்றியோ பொருள் வர்றதை பற்றியோ லட்சியம் இல்லை கடவுளே உன்னுடைய உண்மை தத்துவம் புரியணும் எனக்கும் உனக்கும் உள்ள சம்பந்தம் என்ன நீ இருக்கேங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை ஆனா உன்னுடைய உண்மை தத்துவம் எனக்கு தெரிய வேண்டும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த அமைதி ஆனந்தத்தை நான் அறிய வேண்டும் உண்மையான அமைதி எங்கேயே இருக்கிறது உண்மையான ஆனந்தம் எங்கே இருக்கிறது அதை நான் உணரணும் சாஸ்திரப்படி இறைவன் இன்பமே வடிவானவன் நாமளும் உண்மையிலே ஆனந்தமே வடிவானவர்கள் அதனால்தான் ஆனந்தமாக இருக்கிற மனிதனும் இறைவனும் ஒன்று நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் சொல்லுகிறது ஆக இவனுக்கு உண்மையை அறிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பக்தி பண்றான் இறைவா உண்மையை உணர்த்து இந்த வாழ்க்கையின் உண்மையை உணர்த்து அப்படின்னு சொல்லி அவனை பிரார்த்தனை அதுதான் துன்பத்தை போக்குன்னோ இன்பத்தை கொடுன்னோ இவன் பிரார்த்தனை பண்ணுறது கிடையாது கடைசியில் ஒரு பக்தன் இருக்கான் அவனுக்கு வாழ்க்கையை பற்றின உண்மை தெரிஞ்சு போச்சு இறைவன்னா என்ன உலகம்னா என்ன நான் யாரு இந்த வாழ்க்கையினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற ஒரு ஞானம் கிடைச்சொடுத்தது அதுக்கப்புறம் அவன் கிராட்டிடியூடுனால பகவான்கிட்ட பக்தி பண்ணுறான் ஞானி பக்தா ஆக ஆர்த்த பக்தன் அர்த்தார்த்தி பக்தன் ஜிஜாசு பக்தன் ஞானி பக்தன் பக்தர்கள் நாலு வகைப்படுகிறார்கள் இவர்கள் எல்லோருமே புண்ணியசாலிகள் அதனால சுக்ருதீனா ஜனாகன்னர் நாலு வகையான மக்கள் ஆக நம்ம வந்து எல்லாருமே இந்த படிகளைத்தான் கடந்து வந்திருப்போம் முதல்ல துக்கப்படுற காலத்தில் கடவுளை கும்பிட்டுருப்போம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் வரும் அப்புறம் அர்த்தார்த்தி பக்தர்களாவோம் அப்புறம் காலப்போக்கில் நம்ம செய்கிற நல்ல காரியம் புண்ணியத்தினால நமக்கே ஒரு பக்குவம் வரும் அப்போ நமக்கு வந்து வாழ்க்கையை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கணும் இறைவனை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வரும் அதோட பக்தி பண்ணுவோம் அப்புறம் உண்மையெல்லாம் புரிஞ்சு போயிடும் புரிஞ்சதுக்கு பிறகு இறைவனுக்கு நாம் எத்தனை நன்றி சொன்னாலும் போராது என்னை வந்து இறைவா என்னையே எனக்களித்த நின்னையானும் நினைவனே அப்படின்னு மகான்கள்லாம் பாடுற மாதிரி நம்ம அந்த உண்மையை உணர்ந்து பாடுவோம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் வருவார் அச்சோவே இதெல்லாம் ஞானபக்தியினுடைய உயர்ந்த நிலை ஆக இந்த நாலு வகையான பக்தர்களை பற்றிய உண்மையை இந்த இடத்துல பகவான் உபதேசம் பண்ணி இருக்கிறார் இந்த ஞானியினுடைய மகிமையை சொல்ல போகிறார் நம்ம எல்லோரும் ஞானபக்தர்களாவது தான் வாழ்க்கையின் குறிக்கோள் இந்த வரக்கூடிய பதினேழு பதினெட்டு ஸ்லோகங்களில் இந்த ஞானபக்தனை புகழ்ந்து பேச போகிறார் இன்னும் அதுக்கப்புறமும் சில ஸ்லோகங்களில் சில கருத்துக்கள்லாம் வரப்போகிறது அது நன்றாக படிப்பதற்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய